உங்களால் மீறும் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் சோர்வை கண் கருவலையும் எளிய முறை வெள்ளரி காய் மூடி அதன் மீது போட்டு வைத்து சிறிது நேரம் வைத்திருந்தால் கண்கள் குளிர்ச்சியாக சோரும் நீங்கும் கண் கருவலையும் நீங்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்